ஸ்ரீகுருபியோ நம அபார கருணாசிந்தும் ஜானதம் சாந்தரூபிணம் ஸ்ரீச்சந்திரசேகரகுரும் பிரணமாமி முதன்வகம் விரதங்கர தலைப்பலே ராதசீவிரம் சொல்லக்கூடியதான ஏகாதசிஅன்னிக்கி உபவாசமிருந்து யாதிசிஅன்றைய தினம் காலம்பர பாரணபண்ணி பூர்த்தி பண்ணக்கூடியதான விரதத்தை பார்த்துனுவரோம் இந்த ஏகாதசி உபவாசம் இருந்து பண்ணுற இந்த விரதம் ரொம்ப முக்கியமான ஒரு விரதம் ஐஸ்வர்யத்தை கொடுக்கக்கூடியதான விரதம் பகவத் பதாச்சாரியாளுடைய சரித்திரத்தில் அப்படி பிரம்மச்சாரியாக அவர் பிக்ஷை எடுக்கிறதுக்கு துவாதசி எண்ணிக்கி போகிற பொழுது இந்த துவாதிசி ஒரு வயசான அம்மா இந்த நெல்லிக்காயை போட்ட பிக்ஷையாக போட்டதன் பலமாக தங்க நெல்லிக்காயாகவே அந்த அம்மாவுக்கு மகாலக்ஷ்மியை வருஷிச்சான்னு பகவத்பாதாச்சாரியாவுடைய சரித்திரத்தில் பார்க்குறோம் அப்படி துவாதசி அன்றைக்கி காலம் வர பாரணை பண்ணி பூர்த்தி பண்ணக்கூடியதான விரதம் இந்த ஏகாதசி உபவாசம் இதில் மூன்று அம்சங்கள் இருக்கிறத முன்னாடியே பார்த்தோம் அதாவது சுத்தமாக ஏகாதசி திதியிலே உபவாசம் இருந்து மறுநாளைக்கு காலம் வர பாரண பண்ணணும் இதுக்கு ரெண்டுக்கும் இடப்பட்ட காலத்தில் ஜனார்தனனை பூஜிக்கணும் இதை மூணில் முக்கியமாக உள்ளது இந்த பாரணிங்கிறது அந்த ஏகாதசி விரதம் ஆரம்பிக்கிற பொழுதே ஒரு சங்கல்பம் பண்ணிட்டு தான் ஆரம்பிக்கிறோம் அந்த சங்கல்பமே என்ன சொல்கிறதுன்னா ஏகாதசியாம் நிராஹார ஸ்தித்வாஹம் அபரேஹனி போக்ஷியாமி புண்டரீகாட்சம் மே பவாச்சுதா அப்படின்னு இந்த ஸ்லோகத்தை சொல்கிறது இதுதான் சங்கல்பம் ஏகாதசி உபவாசம் இருக்கிறதுக்கு இதுதான் சங்கல்பம் இந்த ஸ்லோகத்தை சொல்லி ஆரம்பிக்கிறது இந்த ஏகாதசி விரதத்தை அதில் இந்த உபவாசம் கூட சில சமயங்களில் விட்டு போகும் எப்போது விட்டு போகும்னா ஏகாதசி திதி அன்றைக்கி ஸ்ராத்தம் வந்ததானால் அன்றைய தினம் எப்படி நாம் இந்த உபவாசத்தை கடைப்பிடிக்கிறது அப்படின்னா அதை ரெண்டு விதமாக நம்முடைய தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது ஏகாதசி திதியில் ஸ்ராத்தம் வந்ததானால் அன்றைய தினம் அந்த பிதிருசேஷத்தை சாப்பிடணும் அப்படிங்கிறது ரொம்ப கட்டாயம் அப்போது பித்ருசேஷத்தை சாப்பிட்டால் உபவாசம் இருந்த பலன் கிடைக்குமா அல்லது ஏகாதசி அன்னிக்கு உபவாசம் இல்லாட்ட போனால் ஒரு பாபம் ஒன்றே அது அன்றைய தினம் வருமா அப்படின்னா தோஷம் கிடையாது அப்படின்னு நம்முடைய தர்மசாஸ்திரம் சொல்கிறது இன்னொரு வழியும் தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது அதாவது மாதா பித்தரோஹோ க்ஷயே பிராப்தே பவேதேகாதி ஜதி அபியர்ச்சிய பிதிரு தேவாஸ் ஆஜிரேத்து பிதிருசேவிதம் அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதாவது ஏகாதசி உபவாசம் இருக்க வேண்டிய தினத்தில் ஸ்ராத்தம் பண்ண வேண்டி வந்தால் ஸ்ராத்திலேயே பிண்டப்பிரதானம் ஆன பிறகு அந்த பிண்டப்பிரதானம் பண்ணின அன்னத்தினுடைய சேஷத்தை கொஞ்சம் கையில் எடுத்துண்டு முகர்ந்து பார்த்து போடுறதுன்னு ஸ்ராத்தத்தில் வரும் மந்திரம் சொல்லி அந்த அன்னத்தை எடுத்து மோந்து பார்த்து போடுறது கீழே அப்படி பண்ணுறதுனாலேயே பிதிருசேஷம் சாப்பிட்டதாக ஆயிடுறது அப்படின்னு தர்மசாஸ்திரம் காண்பிக்கிறது ஆகையினாலே அன்றைய தினம் உபவாசம் இருந்ததாகவும் ஆச்சு பித்திருசேஷத்தை சாப்பிட்டதாகவும் ஆறது அப்படின்னு தர்மசாஸ்திரம் சொல்கிறது அதற்காகத்தான் அந்த ஆஜிகிரணம்ங்கிறத வச்சிருக்கா அன்னத்தை முகர்ந்து பார்த்து போடுறது அப்படி அன்றைய தினம் இந்த ஏகாதசி விரதத்தை அனுஷ்டித்து மறுநாளைக்கு துவாதசி இருக்கிற பொழுதே பாரணையை பண்ணணும் அந்த பாறைங்கிறது இந்த சாப்பாடு அதை எப்படி சாப்பிடணும் அப்படிங்கிறதையே நமக்கு மகரிஷிகள் வகுத்து கொடுத்துருக்கா அதாவது மறுநாளைக்கு பாரணம் பண்ணுற பொழுது சீக்கிரமாக ஸ்நானம் பண்ணி அனுஷ்டானங்களை முடிச்சுட்டு அன்றைய தினம் போஜனம் பண்ணணும் அந்த போஜனத்தில் முக்கியமாக சில அம்சங்கள் சேரணும் அதாவது அகத்திக்கீரை சேர்க்கணும் அதேபோல் நெல்லிக்காய் சேர்க்கணும் அதே துளசி சேர்க்கணும் இது மூன்றையும் கட்டாயம் சேர்க்கணும் பச்சடின்னு பண்ணுறபொழு அதில் நெல்லிக்காய போடுறது பச்சடியில் ஆமக்கம்னு பெயர் அதை கட்டாயம் சேர்த்துக்கணும் துவாதிசி தினத்தில் அதே போல் அகத்தி கீரை சேர்த்துக்கணும் இதையெல்லாம் நாம் காசி யாத்திரை முதலான யாத்திரைகள் பண்ணுற பொழுது அங்கே சில காய்கறிகளை விடணும்னு சொல்லுவாள் சொல்கிற பொழுது இந்த காய்கறிகளெல்லாம் ஏன்னா இதெல்லாம் விரதத்திலே கட்டாயம் சேர்க்கும்படியாக வரக்கூடியதான காய்கள் இதெல்லாம் இல்லாமல் வேறு மற்ற காய்கறிகளை விடணும் இங்கிலீஷ் காய்கறிகளை விடணும் இந்த நெல்லிக்காய் அதே போல் சுண்டைக்காய் அகத்திக்கீரை இதெல்லாம் விடக்கூடாது ஏகா காசியாத்திரை பண்ணுற பொழுது விடப்படாது ஏன்னா இதெல்லாம் சாப்பிட்டால் தான் ஏகாதசி உபவாசம் இருந்த இந்த துவாசி விரதமானது பூர்த்தி அப்படின்னு புராணம் நமக்கு காண்பிக்கிறது அசம்பாஷ்யான் விசம்பாஷ்யா துளசியாச்சா அர்ப்பித்தம் தளம் ஆமலக்கியா ஃபலம் வாபி பாறணே பக்ஷ்யூ சுத்தியதி அப்படின்னு முதல் நாளைக்கு ஏகாதசி உபவாசத்தில் ஏதாவது முன்ன பின்ன நடந்திருந்தால் அந்த தோஷம் போகிறதுக்காகத்தான் போஜனத்தில் நெல்லி மணி சே நெல்லிக்காயை சேர்க்கிறது அகத்திக்கீரியையை சேர்க்கிறதுன்னு வச்சிருக்கார் அதெல்லாம் சேர்த்து அந்த பாரணையை நாம் செய்தோமானால் இந்த ஏகாதசி உபவாசம் இருக்கக்கூடியதான இந்த துவாதசி விரதமானது பூர்த்தி ஆறுது அப்படின்னு ரொம்ப நிறையா சொல்லப்பட்டிருக்கு இந்த ஏகாதசி உபவாசம் இருந்து செய்யக்கூடியதான விரதத்தினுடைய பெருமைகள் சில சமயங்களில் மறுநாளைக்கே காலம்பற அல்பத்வாதசின்னு வரும் அதாவது கொஞ்ச நாள் தான் துவாதசி இருக்கும் எட்டு மணி ஒன்பது மணிக்குள்ளே துவாதசி முடிஞ்சு போய்டும் அப்படி இருந்ததானால் அந்த துவாதசி முடிகிறதுக்குள்ளே பாரணையை பண்ணணும் த்ரையோதி திதி வரப்படாது அதற்குள்ளே பாரணையை பண்ணணும் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம் அந்த பாரணை காலம் தவறி போயிடுச்சுன்னா அன்றைக்கு பூரா உபவாசம் இருக்க வேண்டியதாக வந்துடும் அப்படி ஒரு சம்பவம் நடந்ததுன்னு தான் மகாபாரதம் நமக்கு காண்பிக்கிறது ஏன்னா அதற்குள்ளே பாரணையை செய்ய முடியல எட்டு மணி வரைக்கும் தான் துவாதசி இருக்குது அதற்குள் பாரணையை செய்ய முடியல அப்படின்னா அப்போது என்ன செய்யறது அப்படின்னா அதற்கான வழியையும் அந்த சரித்திரம் நமக்கு சொல்கிறது எப்படி அதை அனுஷ்டானம் பண்ணணுங்கிறதையும் இந்த சரித்திரம் நமக்கு காண்பிக்கிறது என்னங்கிறத அடுத்த உபன்யாசத்துலேயே பார்ப்போம்